பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பாதுகாத்து தேவசநிதானத்தில் பிரவேசித்து உண்டான மெய்தேவத்திற்கு ஆராதனை செய்யும்படியாக இறைவன் எனக்கும் கருவை செய்கிறதற்காக கத்தருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன் கத்தடு பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக எப்படியோ நிக்கும் விருப்பம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி வாசிக்கலாம் எவ்ரேற்களின் நிறுவம் பத்தாவது அதிகாரம் கத்திரை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாகுதாக அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வரு சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் கனவு நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவு புத்தி சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறது அந்தக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் சொல்ல கடவும் இந்த வார்த்தையின்படி இதை கொடுத்திருக்க கட்டளை பிரகாரம் அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்று எழுதியிருக்கிறது ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் ஏதப்பட வேண்டும் என்று கவனிக்க ஒரு வாய்ப்பு உண்டாகிறது சபை கூடி வருதல் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருதல் என்பது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது ஐக்கியப்படுதல் அதாவது ஆராதனை செய்வதற்காக கூடி வருவது மட்டுமல்ல பற்பல காரியங்களுக்காக கூடி வருவது ஊழியர்கள் சிலர் கூடி வந்து ஜபம் பண்ணுவது உண்டு ஊழியர்கள் சிலர் கூடி வந்து பற்பல காரியங்களை குறித்து பேசிக் உண்டு சபை மக்கள் கொஞ்ச கூடி வந்து கத்தடி நாமத்தை நோக்கி புகழ்ந்து பேசுவது உண்டு இப்படி பற்பல விதத்திலே தெய்வத்தினுடைய பிள்ளைகள் ஐக்கியப்படும் ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை அறியும் அவசியம் கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எழுதியிருக்கிற இந்த வாக்கியத்தை படிக்கிற ஒரு மனிதன் சபைக்கு போய் நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நக்கிரியங்களுக்கும் ஏவப்பட வேண்டும் என்கிற உணர்வு சபை கூடிய சபையாக கூடி வந்து ஒவ்வொரு கவனிக்க ஆரம்பிப்பார் ஒவ்வொருவர் எப்படி செய்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலே அன்பு எப்படி இருக்கிறது நற்கிரிய எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்படி மற்றவர்களால் கவனிக்கப்படக்கூடிய பொருளாக அல்லது மனிதராக மனிதர்களாக சகோதரராக சகோதரிகளாக ஒவ்வொருவரும் காணப்படுகிறபடியினால் ஒவ்வொருவர் ஒருவரை ஒருவர் கவனிக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் நாம் ஏன் சதைக்கு வரும் பொழுது நன்றாக சுத்தமான வசதத்தை நிலைமையிலே வருகிறோம் நம்மை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறபடியினால் நம்முடைய வசனத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்மை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் என்கிற அறிவு வரும் நம்முடைய பேச்சை சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் மக்கள் நம்மு மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்படி தேவ சன்னிதானத்தில் தேவனுடைய மக்கள் கூடி வரும் அவர்கள் அன்பும் நற்கிரியையும் உண்டோ என்று கவனிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படத்தக்கதாக நம்மிடத்திலே ஒவ்வொரு கவனிக்கப்படுகிறவர்களிடத்திலும் அன்பும் பெருக வேண்டும் என்பதை கட்டுரை சன்னிதானத்தில் ஒருவரை ஒருவர் கவனித்து அவரிடத்தில் அன்பு இல்லை அவரிடத்தில் நற்கிரியே இல்லை என்று சொல்வது மிகவும் எளிதான காரியம் ஆனால் உன்னிடத்தில் இருக்கிறதா உன்னிடத்தில் அன்பு இருக்கிறதா நற்கிரியே இருக்கிறதா என்று தன்னை பார்ப்பது மிகவும் சொற்பமான மிகவும் மக்களால் அங்கீகரிக்கப்படாத காரியம் போல் இருக்கிறது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக கத்திரை நாமத்துக்கு சூத்திரம் தேவனுடைய ஜனம் நம்மை மற்றவர்கள் கவரிக்கையிலே இது காணப்பட வேண்டும் என்கிறதை கத்திரை சந்தானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது அன்புக்கு டெபினிஷன் அதாவது அதனுடைய கருத்து இங்கே இருக்கிறது ஒன்று கொஞ்சம் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் நாலு இருந்து வாசிக்கலாம் ஒன்று கொஞ்சம் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் நாலு அன்பு என்றால் இப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கிறது அன்பு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது பொறாமை அன்பு அன்புடையவர்கள் பொறாமையாக இருக்க மாட்டார்கள் அன்பு அன்பு அன்புடையவர்கள் தன்னை தகுந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அன்புடையவர்கள் இருமாப்பாக இருக்க மாட்டார்கள் அயோக்கியமானதை செய்ய மாட்டார்கள் தனக்கு சுய ஆதாயத்தை தேட மாட்டார்கள் சீக்கிரத்திலே கோபப்பட மாட்டார்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது சந்தோஷப்படாமல் அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டார்கள் நம்புவார்கள் சகலவத்தையும் சகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கத்துரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அன்பு என்று சொல்லும்பொழுது நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்வது ரொம்ப எளிதான காரியம் யாருக்காவது ஒரு அடிபட்டு விட்டால் உடனே ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கரங்கி போவோம் இதுதான் அன்பு என்று அல்ல கத்தி நாமத்துக்கு சோத்திரம் அதுவும் இறக்கப்படுகிற ஒரு பாவம் அன்பு இருப்பது அன்புடையவர்கள் இறக்கமுடையவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் போதாது அன்பு என்றால் இந்த லட்சணம் உடையதாக இருக்கும் என்று அன்பு அன்பு என்றால் என்ன என்று எழுதியிருக்கிறது அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாகோக்கியமானதை செய்யாது கற்கொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலவத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகலத்தையும் சகிக்கும் இந்த லட்சணங்கள் இருந்தால் அன்பு இருக்கிறது என்று அர்த்தம் நம்மை ஒருவர் கவனிக்கும் பொழுது அவர் அன்புடையவரா என்று கவனிக்க வேண்டுமானால் இந்த குண லட்சணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும் நம்மிடத்தில் இந்த குணவச்சனங்கள் இருக்கிறதா என்று மற்றவர்கள் கவனித்து உண்மையிலேயே இவர் அன்புள்ளவர் இந்த அம்மா அன்புள்ள அன்பா என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதாவது அன்பை குறித்து மிகவும் முக்கியப்படுத்தி இந்த புஸ்தகத்தின் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை காணலாம் நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் எடுகிற வெண்கலம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் அன்பு கூறுதல் அன்பு என்றால் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வாக்கத்தை வாசிக்கலாம் பத்து பதினெட்டு பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அன்பு வைத்து அவருக்கு அன்னவசரம் ஆகும் இருக்கிறார் ஜனங்களுக்கு மட்டுமல்ல தம்முடைய ஜனசார்போடு கூட தங்கி இருக்கிற அந்நியர்கள் மேலும் அன்பு வைத்து அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாகவும் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அன்பு என்று சொல்லும் பொழுது பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்துவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து அவர்களை பாதுகாப்பது அன்பாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அன்பு என்று சொல்லும் அது ஏமாறுவதற்கு ஏதுவாகவும் இருக்கக்கூடாது கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் அன்பு செலுத்துகிற விஷயத்திலே அதாவது நமக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுவதாக இருக்கிறது அவனவனுடைய தகுதிக்கு தகுந்தாத்த இல்லாமையின்படி அல்ல உள்ளதின்படியே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்படி உதவி செய்கிற விஷயத்திலே பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையும் பரிசுத்தாவினுடைய ஏவுதலும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டுவது அவசியம் உதவியும் செய்ய வேண்டும் அதே சமயத்துல ஏமாந்து போகவும் கூடாது உதவியும் செய்ய வேண்டும் அதே சமயத்துல ஒருவரை கெடுத்து போடவும் கூடாதுக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒருவருக்கு திடீரென்று ஒரு பிசினஸ் பண்ண வேண்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் நிச்சயமாய் கொடுக்கவே கூடாது கொடுத்தால் அவர் பிசினஸ் பண்ண போய் விடுவார் அந்த பணத்தை திருப்பி கேட்பார்களே என்று சபைக்கு வரவே மாட்டார் ஆனபடினால் ஒரு மனிதனை கொடுத்து கெடுப்பது போலாகும் இப்படிப்பட்ட விஷயத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் விழிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் சாப்பாடு இல்லாதபடிக்கு வஸ்திரம் இல்லாதபடிக்கு ஏதாவது ஒருவர் இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது அன்பு கூர்ந்து அன்பு வைத்து தேவன் அன்ன வஸ்திரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அன்பு என்று சொல்லும் அன்புடையவர்கள் என்பதனுடைய அர்த்தம் இப்படி ஆபத்திலே கொஞ்சம் உதவி செய்து அவர்களை பாதுகாப்பது அன்பாக இருக்கிறது சமயத்தில் நம்மை ஏமாற்றுவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்றால் அவர்கள் இறைவனிடத்தில் அந்த நன்மையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதை சரியான முறையில் பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டுவது அவசியம் கத்திர பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இறைவன் ஒருவர் ஒருவருக்கு வேலையை கொடுத்து அந்த வேலையின் மூலமாய் அவர் சம்பாத்தியம் பண்ணி அவருடைய வருவாயை பெற்று வருகிறார் என்றால் இஷ்டப்படி செலவு பண்ணிவிடவும் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இறைவனுடைய பிள்ளைகள் தெளிந்த பற்றி உள்ளவர்களாக இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் சமீபத்தில் இப்படி என்னிடத்தில் ஒருவர் உதவி கேட்டு வந்தார் அவர் கேட்டு வந்த அவருக்கு கொடுப்பு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையாக இருந்தது கத்தடி சன்னிதானத்திலே நான் ஜபம் பண்ணும் போது வெளிப்படுத்தல் கொடுத்தார் ஒரே ஒருத்தொண்டு இருக்கிறேன் கேட்பது போல இருந்தது அதை நான் கொடுத்து விட்டால் நான் வெளியே போக முடியாது என்னை வெளியே போகவிடாதபடிக்கு உள்ளே அடைத்து போடும்படியாக இது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது என்று நான் கண்டுகொண்டேன் கத்தடி பசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக ரொம்ப தெளிவோடு கூட நாம் இந்த காரியங்களிலே ஈடுபட வேண்டும் நடப்பிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கத்திற்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன் அன்பு கூற வேண்டும் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப அன்பு கூற வேண்டும் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி அன்பு கூர்ந்து விடக் கூடாது கத்தடி பரிசு ராமத்துக்கு யாருக்கு அன்னம் தேவையோ அன்பு வைத்து அதை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் செய்கிறது இப்படி அன்பு வைத்து தான செய்ய வேண்டும் கத்தடி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மேலும் அன்பு என்று சொல்லும் போது ரோமர் கரு நிறுவனம் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வாக்கத்தை வாசிக்கலாம் ரோமர் பதிமூன்று பத்து அன்பாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது கத்திரை பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக மேலும் நீதிமொழியின் புத்தகம் ஏழு ஐந்து ஐந்து மறைவான பார்க்கணும் வெளிப்படையான கழிந்து கொள்ளுதல் நல்லது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த குறித்து நான் தியானிக்கையில் இப்படி நான் சில காரியங்களை கண்டேன் அதாவது நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நம்மிடத்திலே ஒரு குறைவு காணும் பொழுது உதாரணமாக எங்க அம்மாவோ அப்பாவோ எங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு காரியம் ஒழுங்கில்லாமல் இருப்பதை கண்டு இது என்ன ஒழுங்கற்ற தன்மையாக இருக்கிறது என்று முகத்துக்கு நேராக கடிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர் முகத்துக்கு நேராக கடிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் மற்றவர்களிடத்திலே போய் நம்மை குறித்து ரொம்ப பெருமையாக பெரிதாக பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அன்புடையவர்களாக இருக்கிறார்கள் அதாவது முகத்துக்கு நேராக குறைவுகளை கடிந்து கொள்ளுகிறார்கள் வெளியே போய் நம்மிடத்தில் மேன்மையான காரியங்களை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அர்த்தம் இன்னும் பாருங்கள் முகத்துக்கு நேராக நம்மை அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவார்கள் வெளியே போய் மற்றவர்களிடத்திலே தூசித்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது அன்பு கூறுகிறவர்கள் முகத்துக்கு நேராக நம்மை கடிந்து கொள்ளுகிறார்கள் மற்றவர்களிடத்திலே நம்முடைய காரியங்களை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் இது ஒரு குரூப் இது ஒரு குரூப் இன்னொரு வகையார் எப்படி என்றால் முகத்துக்கு நேராகவும் தோஷிப்பார்கள் அப்புறம் போய் மற்றவர்களிடத்திலும் தோஷிப்பார்கள் அவர்கள் குறை சொல்லுகிற ஆவியை உடையவர்கள் நமக்கு முன்பாகவும் குறையாக சொல்லுவார்கள் மற்றொரு இடத்துக்கு முன்பாக குறையாகத்தான் சொல்லுவார்கள் கத்தி பரசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக இன்னொரு குரூப்பு உண்டு நம்முடைய நமக்கு முன்பாக நன்மையானதை குறித்து பேசுவார்கள் பிறருக்கு முன்பாக நன்மையானதை குறித்து பேசுவார்கள் இவர்கள் பட்டும் படாமலும் அவர்கள் பாலிஷாக போகக்கூடியவர்கள் கத்தனை பரிசுத்தாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அன்பு கூறுதல் என்று சொல்லும் பொழுது தவறுகளை காணும் பொழுது சுட்டி காண்பித்து தவறுகள் சீர்படுவதற்கு ஏதுவாக கிரிய நடப்பிக்கிறவர்களும் தவறுகளை மற்றவர்களிடத்திலே சொல்லாதபடிக்கு அதை மறைத்து நலமானவைகளை பேசக்கூடியவர்களும் நெய்யாகவே அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கத்தனை உண்டாவதாக ஒருவரை ஒருவர் கவனிக்கவே ஒருவர் கவனம் செலுத்தும் பொழுது இந்த அன்பின் கிரியைகளை எதிர்பார்க்கிறார்கள் இதை பார்த்து அவர்களும் அன்பான கிரியைகளை நடத்திக்க கற்றுக்கொள்ள வேண்டுவது அவசியமாக இருக்கிறது நீடிய சாந்தம் ஒருவருடைய நீடிய பொறுமையை கண்டு அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் எவ்வளவு அவரை கோபப்படுத்தினாலும் அவர் கோபப்படாமல் இப்படி அன்பை வெளிப்படுத்துகிறாரே என்று நடத்திப்பதற்கு ஏவப்படும் படியாக நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும் என்பதை கத்துடைய சன்னிதான திருச்சொல்லிக்குள் ஆசைப்படுகிறேன் அடுத்து கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவது நற்கிரிய அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை கவனிக்க வேண்டுமான் அன்புக்கும் நற்கிரியை மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியம் என்னிடத்தில் நற்கிரியை தைலத்தை உடைத்து அவருடைய ஊற்றி விட்டார்கள் எண்ணத்திற்கு என்று ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டார்கள் அவர்களை தடுத்து ஏசு சொன்னார் இந்த அம்மாவை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக நற்கிரியை தேவனுடைய பிள்ளைகள் நற்கிரிகளை செய்ய வேண்டும் நாம் திருச்சபையிலே நற்கிரியைகளை செய்கிறவர்களை அங்கே எழுதி போடக்கூடியவர்களாக இருக்கிறோம் இவர் இந்த காரியத்தை செய்தார் என்று அது சபையிலே அறிவிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதை செய்யப்பட வேண்டுவதான காரியம் ஒருவர் இப்படி நற்கிரியை செய்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்களுடைய உள்ளத்திலே ஒரு இயக்குதல் உண்டாகும் ஒரு ஏவுதல் உண்டாகும் அதை கவனித்து அவர்களும் நற்கிரியை செய்வதற்கு அது ஏது உண்டாகும் என்பதை கட்டுரை சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ள ஏனெனில் அவருடைய சிறுஷ்டிகளாக இருக்கிறோம் நாம் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிருசுக்குள் சிருசிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரஷிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நற்கிரிகளை செய்வதற்காகத்தான் சிருஷிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தனை நாமத்துக்கு சோத்திரம் நற்கிரியைகளை செய்ய தேவனுடைய பிள்ளைகள் முன் வருவார்களாக பெருவார்களாக கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் ஒன்பதாவது அதிகாரம் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறது அதிகாரம் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கணவன் உற்சாகமாய் கொடுக்க தேவன் சிறியமாக இருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருவையும் பெரிதை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒருவன் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதின் நியமித்தபடியே உற்சாகமாக கொடுக்கிறார் சன்னிதானத்தில் செய்கிற நற்கிரியாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மேலும் நற்கிரியை என்று சொல்லும்பொழுது அப்போஸ் நடவடிக்கை ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வாசிக்கலாம் அப்போ நடவடிக்கை ஒன்பதாவது அதிகாரம் து வாக்கியோக மத்திய எந்த அட்டும் சிங்க நேரம் தான் அவள் நற்கிரும் அவள் நற்கிரியும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் வேதாகமத்திலே இந்த நற்கிரியை பாருங்கள் யோகா பட்டத்திலே அர்த்தம் கொள்ளும் கவித்தாள் என்னும் உள்ள ஒரு பேருடைய ஒரு சிசி இருந்தாள் அவர் நற்கிரியர்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று எழுதியிருக்கிறது கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக நற்கிரியங்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே நம்முடைய பெயர்களும் இப்படி சபையினுடைய வரலாறு எழுதப்படும் பொழுது நோட் பண்ணப்படத்தக்கதாக நம்மிடத்தில் நற்கிரியைகள் காணப்பட வேண்டுவது அவசியம் நக்கிரியகள் பலவற்றை நாம் செய்கிறபடியே நம்முடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒன்று தேன் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியம் பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாக நடத்தித்து எவ்விதமாய் நற்கிரிகைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாக இருந்தால் என்று எழுதி கத்திர கருசுக்காமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக நற்கிரியை என்றால் என்ன நற்கிரியை கூர்வது காணப்படும் பிள்ளைகளை வளர்த்து தந்தை சொந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அநேக தாய்மார்கள் பிள்ளைகளை வளர்ப்பது கிடையாது அவர்கள் எங்காவது அடித்து வர அவர்கள் எங்காவது அடித்து விரட்டிவிட்டு சுகமாக இருப்பது பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும் பண்புள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் பரிசுத்தம் வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு பெற்றோரிடத்திலே ஒப்பு இறைவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒழுங்குள்ளவர்களாக வந்து தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் பிரகாசிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளிடத்தை பிள்ளைகளை குறித்து தேவன் நம்மிடத்தில் தனக்கு கேட்பார் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டுவது அவசியம் பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய சமயத்திலே போதிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டிய சமயத்தில் கண்டிக்க வேண்டும் கவனிக்க வேண்டிய சமயத்திலே கவனிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்ய வேண்டிய சமயத்திலே ஆறுதல் செய்ய வேண்டும் அன்பு செலுத்த வேண்டிய சமயத்திலே அன்பு செலுத்த வேண்டும் அரவணைக்க வேண்டிய சமயத்திலே அரவணைப்பு கொடுக்க வேண்டும் அவைகளை ஒழுங்காக வளர்த்து தேவ சன்னிதானத்தில் வேண்டுவது வர்களுடைய கடமையாக இருக்கிறது இப்படி பிள்ளைகளை ஒழுங்கும் சிரமமாக வளர்ப்பு நக்கிரியைகளை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது அன்னியரை உபசரித்து அந்நியரை உபசரிக்கிறதான நற்குணம் அது நற்கிரியை பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியர்களையும் ஜாக்கிரதையாக நடத்திட்டு இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களுமாக இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு சோக்கரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் நற்கிரியை செய்ய வேண்டும் மற்றவர்கள்ோமா நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறோமா இப்படி நற்கைகள் செய்யோமா என்கிறதை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொண்டு நற்கிரியைகளுக்கும் ஏவப்படத்தக்கதாக நம்மிடத்திலே அன்பும் நற்கிரியைகளும் பெருகும்படி தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வராக சபை கூடி வருகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிறார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் கவனித்து முன்னேற்றமடைய தேவன் இயக்குகிறார் வாய்ப்பு வசைகளை தருகிறார் நாமும் இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய சரியான மாதிரியையும் பின்பற்றி ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறிச் சொல்ல தூரிய தேவன் அனுக்கிரகம் செய்வராக இந்த வார்த்தை கராசு